و نصلی اما بعد بعد کی مجلس میں تین باتیں عرض کرنی ہیں کل تراوی کے بعد ایک ہمارے کراچی நம்ம சில ரஸ்க்கீம் அம்மா ஆஜக்கு மஜலம் தீன் பாதே அர்சக்கணி கல் தராவீக்காச்சி நோஜவான ஆய் ஹேனே பூச்சி தி சாரி தனியாக அந்த ஆஜ முஸ்லான் பரிசான் ஃபஸாத கத்தல்கரி کی کی کی جان محفوظ محفوظ محفوظ محفوظ محفوظ محفوظ نہیں نہیں نہیں نہیں نہیں نہیں کسی کسی کا مال کے کے کے عزت و محفوظ نہیں, مسلمانوں کے ملک محفوظ نہیں, گھر محفوظ نہیں, عورتوں کی عزتیں تو تو تو اس اس ہمیں کیا کرنا تو میں نے ان سے بات یہ عرض تھی کہ اس کے دو حل حل ہیں ایک حل تو وہ ہے جو ہم اپنی عقل سے سوچیں اور ایک حل حل حل حل حل وہ ہے ہے جو اللہ نے میں میں نبیوں کے قصوں کے قصوں ذریعے سے سے ہمیں بتلایا تو تو یہ بتلائیں کون سا حل آپ چاہتے ہیں اپنی عقل اختراع کردہ حل یا قرآن کا کا کہنے لگے قرآن کا حل وہی اصل حل ہے تو میں نے عرض کیا کہ அக்கல் نے حل بتلایا ہے کہ بنی اسرائیل پر ظلم ہوتا تھا ان کے بچوں کو کو کیا جاتا تھا عورتوں کو باندیاں بنایا جاتا تھا تھا عورتوں باندیاں بنایا بنی اسرائیل علیہ السلام پر ایمان لے آئے تھے تو شکایت کی من قبل بعد ما کہ آپ پر ایمان لانے سے پہلے بھی ہمیں ستایا جاتا تھا ஓரா پر ایمان لانے کے بعد بھی ستایا جا رہا ہے تو پر پر ایمان لانے نے نے ہمیں کیا فائدہ پہنچایا اس پر حضرت موسیٰ علیہ السلام نے اپنی قوم کو کہا تھا استعینوا باللہ اللہ تعالی سے مدد طلب کرو اور جھیلتے چلے جاؤ پھر دو باتیں بتلائیں ایک یہ کہ جو تم کہتے ہو کہ ہم ایمان لے பிறோம் یہ کہنا کافی نہیں ہے ஃபாலிஃபான் ஹக் கேந்த ராசக்கோ இறப்பா குச்சு தாக்க மால் அக்ஸரிய சே நோய் சிறப்பு அப்போசாக்கோ சாரி துணிய அடிக்க முக்காலை மக்கடிக்கா ஜாலியே ஹஜானே அஹ் கேனான்கக்கே மச்சரகா ப تو کیوں مکڑی کے کے کے جالے کی کی کی کی طرف طرف دیکھو دیکھو دیکھو دیکھو دیکھو مچھر پر پر اللہ اللہ اللہ اللہ طاقت کو دیکھو، اللہ کی عظمت کو دیکھو، اللہ کی خزانوں کو عظمت خزانوں ایک اللہ پر بھروسہ کرو اور دوسرا حل حل یہ یہ میں میں نے ان سے عرض کیا کہ یہ حل عقل میں نہیں ஜலைக்கு عقل میں تو یہ அல்லமக்கு ہے کہ فرعون اس اس اس اس کے کے کے کے پاس پاس پاس پاس پاس پاس حکومت حکومت ہے تو تو ہمارے ہمارے ہمارے بھی بھی بھی ہو ہو ہو طاقت طاقت فوج فوج تاکہ ہم اس کا مقابلہ کریں لیکن موسیٰ علیہ السلام نے حل کیا وَجَعَلُوا وَأَقِيمُ <الصَّلَاة> اپنے گھروں کو کو قبلہ رخ کر کے نمازوں کو قائم کرو نمازوں کو பார்த்தோ نمازوں کو سوارو جب تمہارے ایمان میں حقیقت ஈமான் جائے گی اور اور تمہاری نمازوں نمازوں میں میں میں حقیقت حقیقت حقیقت آ جائے گی اللہ اللہ مصر مصر کے کے کے نظام کو اپنی قدرت سے پلٹ کر گا چنانچہ جب ان کے ایمان میں حقیقت آئی ان ایمان آئی آئی کی کی علیہ السلام نے دعا کی اللہ نے دعا سارے نظام کو بدل کر நதாமக்கு فرعونیوں کو سمندر میں غرق کیا بنی اسرائیل کو ان کے خزانوں کا مالک وارث بنایا سرزمین مصر ان کے حوالے کی یہ قرآنی حل یہ خدای حل قیامت تک کے آنے والے انسانوں کے لئے ہے اگر کوئی اس پر غور کرے اور اس کو اختیار کرے نحمدهو نسلع على رسول الكلم اما بعد میلانا تریار خلی شاہ ادھر خلی اندھر مجلس مون وڑی انگل نیا فا پڑھتا پڑھر کدھر முதலாவது நேற்று எங்கள்ட்ட விசாரிச்சாருன்னா இன்றைக்கு முழு உலகத்துல பாரிய பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் மனிதர்களுடைய பொருளுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு இல்ல சொத்து செல்வங்களுக்கு பாதுகாப்பு எங்க பார்த்தாலும் சோதனைகளும் பிரச்சனைகளும் கொலைகளும் கொள்ளைகளும் நடந்து கொண்டிருக்குது இதற்கொரு முடிவு இல்லையா இதற்கு ஒரு தீர்வு இல்லையா கேட்டார் நான் அவர்கிட்ட சொன்னேன் உலகத்துல ரெண்டு வகையான தீர்வு ஒன்று மனிதர்கள் தன்னுடைய அறிவை வைத்து இதற்குரிய தீர்வை விளக்குகின்றார்கள் நீங்க அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா அதன் மூலம் இந்த மாதிரி நடக்கும் இந்த தீர்வு ஏற்படும் இந்த பிரச்சனைகள் இல்லாமலாகும் முதலாவது மனிதர்கள் அவர்களுடைய அறிவை வைத்து முதலாவது தீர்வை கூறுகின்றார்கள் இரண்டாவது அல்லாஹுடைய தீர்வு அல்லாஹூ சுத்தால அவன் குரான்ல கூறக்கூடிய தீர்வு தீர்வு நான் கேட்டேன் ரெண்டு தீர்வுகளில் நீங்க எத விரும்புறீங்க மனிதர்களுடைய அறிவால ஏற்படுத்தக்கூடிய தீர்வையா அல்லது அல்லாஹ் அவனுடைய குரான்ல சொல்லக்கூடிய தீர்வையா அந்த வாலிபர் சொன்னார் இல்ல குரான் உள்ள அல்லாஹுடைய தீர்வைத்தான் நான் விரும்புகின்றேன் அதைத்தான் நாங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு மூலம் சொன்னாங்க உலகத்தில் நாங்க பார்க்கலாம் அல்லாஹுடைய தீர்வு எப்படி அவர்களும் ஆரம்பத்தில் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டதற்கு பின்னால சொன்னாங்க வந்ததற்கு பின்னாலும் அதற்கு முன்னாலும் நாங்க சோதனை செய்யப்பட்டு எங்களுடைய ஆண் குழந்தைகளை கொள்ளுகின்றார்கள் எங்களுடைய பெண் குழந்தைகளை அடிமையாக ஆக்குகின்றார்கள் நீங்க வருவதற்கு முன்னாலும் வந்ததற்கு பின்னாலும் இதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு சொல்லித் முசா அலஹி சலாத்து அவர்கள்ட்ட கேட்டாங்க அந்த நேரத்தில் அவர்கள் அந்த மக்களுக்கு மிக முக்கியமான இரண்டு நினைக்காதீங்க நாங்களும் எங்களுடைய பலத்தை கொண்டு எங்களுடைய ஆட்சியை கொண்டு அதிகாரத்தை கொண்டு எதிர்க்கலாம் நினைக்காதீங்க உதவி தேடுங்க அல்லாஹாக இருங்க சொல்லிவிட்டு எங்கள்ட்டுள்ள நினைக்காதீங்க அவன் அதிகாரம் இருக்குது அதே அதிகாரம் எங்கள்டிருந்து வெற்றி கொள்ளலாம் நினைக்காதீங்க மாற்றமாக முழுமையாக நீங்க நம்பிக்கை உங்களுடைய உள்ளங்கள் ஆழமாக நீங்க பதிய வைங்க முழுமையாக அல்லாஹின் மீது ஆக்கிக் கொள்ளுங்களை வீடுகளை மிக முக்கியமான இரண்டு அல்லாகுவை முழுமையாக உங்களுடைய கல்பால உள்ள வாழ்க்கையில் வெறும் சடங்கு அல்ல வெறும் சம்பிரதாயம் வெறும் தொழுகையுடைய தோற்றம் அந்த அமைப்பு அல்ல மாற்றமாக இந்த இரண்டும் உங்கள்கிட்ட வந்து என்று சொன்ன அவர்களுடைய அனைத்து சோதனைகளில் இருந்து பாதுகாப்பான் உங்களுக்கு அல்லா வெற்றியை தருவான் என்று அவர்களுடைய நம்பிக்கையை அல்லாஹு முழுமையாக ஆக்கினாங்க அவர்களுடைய தொழுகையையும் அதற்கு பின்னால் அவருடைய கூட்டத்தையும் அவர்களையும் கூட்டையும்து அவர்களுக்கு அல்லா அழிவை கொடுத்தான் இவர்களை அல்லா பாதுகாத்தான் சொன்ன ரெண்டுபடி அவர்கள் தெரிஞ்சு உண்மையான தவக்குள் உண்மையான தொழுக இந்த இரண்டையும் உறுதியாக அவர்களுக்கு யார் யாரும் நோவிலைகளை கொடுத்தார்களோ கஷ்டங்களை கொடுத்தார்களோ அவர்களை அல்லாந்த கடலிலேத்து இவர்களுக்கு அமல்வாலேஷா காமியா அந்த மகலூப நே தபத்தை நாதல் வே அஞ்சாமே அந்த உச்சல் கூடத்தே நே علیہ علیہ السلام السلام کا کا قصہ اللہ تعالیٰ نے نے پاک میں بیان کیا ہے ہے تفصیل کا وقت نہیں جانتے ہیں آپ سب لوگ نو سو سال کی کی دعوت کے کے بعد نوح علیہ السلام نے مختصر سی دعا کی تھی فدعا انی مغلوب مسلمان کے پاس جو طاقت ہے وہ کسی کے پاس نہیں ہے دعا کی طاقت ہے தா اتنی دعا کی تھی اے اللہ میں بے کس ہوں مدد کر اس اس پر نظام نظام نظام عالم حرکت میں میں آیا آسمان آسمان کا نظام زمین کا زمین زمین اللہ کہتا ہے ہم ہم نے نے کے دروازوں کو کو کو کھول کر کر پانی ہم نے زمین کو کر پھاڑا پانی برسایا چیر اور, ساری اکثریت کو غرق کیا اور اس سے நாம் ஆலம் ஆயாம சாணி கொசரிய பல அல்லாமே கஷ்டி பண்ண ரே مذاق மோல அல்லோ துமாரே சாலை வாங்க ஈமான் அமல் சாலவாலும் கஷ்டம் பிள்ளையா ایک ایک ایک ایک روایت روایت روایت کے کے کے مطابق 80، ایک روایت کے مطابق مطابق بہرحال بہت کم ایمان ایمان والے قرآن نے کہا وَمَا آمَنَ مَعَهُ إِلَّا <قَلِينًا> یہ کشتی میں بیٹھے معلوم ہوا ایمان والوں کی ایک برادری ہے امت جو بنتی ہے وہ ایمان عمل صالح کی بنیاد پر مختلف قوموں مختلف علاقوں مختلف طبقات مختلف ملکوں سے مل کر امت بنتی ہے علیہ السلام کے ماننے والے یہ ان ان ان کی کی امت میں میں میں سے سے ہیں ہیں برادری کو کشتی کشتی بٹھایا ہے کشتی اللہ کے حکم سے چلی ہے کوئی کوئی ظاہری ظاہری اسباب اسباب نہیں نہیں نہیں بسم اللہ اللہ کی کی طاقت پر کشتی کشتی چلی ہے ہے آج مسلمان کہتے ہیں مادی اسباب بہت ضروری اس کے بغیر کچھ نہیں ہوتا اللہ کہتا ہے کہ دیکھو نوح علیہ السلام کی کشتی کس بنیاد பா நீ கஷ்ட ஆசலமான் கேத்தே மாதிரி அரசாத் அல்லோ நூ அஷ் கிஸ்லம் மஜரா வஹீம வயஃ மூஜன் கல் ஜிபால இப்போ மோஜெ பி தர بیٹے بیٹے پر پر پر شفقت شفقت ہے ہے کہ بیٹے پر طبعی شفقت ہوتی ہے ہے ظاہر کہ طبعی ہوتی کہہ رہے ہیں یا بنیر کم معنی دیکھ اب بھی وقت ہے سوار ہو ہو جا ایمان لیا کافروں کے ساتھ مت اس اس کا وہی یقین وہی یقین نظر اس کی ظاہری مادی سبب தவி ஷி கே ரே யாருக்கம் ہے اس پر ஈமான் جاؤں گا اور اس அபன் பட سے بچ جاؤں گا யாசி من الماء علیہ السلام اس وقت بھی سمجھا رہے ہیں لا عاصم اليوم من من من امر اللہ اللہ اللہ اللہ الا من رحم رحم کوئی نہیں بجا سکتا کے کے کے کے عذاب عذاب سے سے سوائے جس پر اللہ رحم کرے باپ باپ بیٹے بیٹے بیٹے درمیان درمیان یہ گفتگو چل ہی رہی تھی کہ اچانک ایک موج آئی باپ بیٹے کے درمیان جدائی کر کر دی اور بیٹے کو سمندر میں غرق کر دیا وحال بینہم الموج المغرقین مادی طاقت تو اللہ کے عذاب سے کیا بچائے گی علیہ علیہ السلام السلام کی کی نبی کی روحانی طاقت اپنے بیٹے کو کو اللہ اللہ اللہ کے کے عذاب سے سے سے نہ بچا نے نے پھر اللہ تعالی سے کہا آپ کا وعدہ تو تھا کہ آپ میرے اہل اہل والوں کو بچائیں گے اللہ نے فرمایا نہیں نہیں یہ بیٹا آپ کے میں நபிக்கு ரூஹானி தாக்கோ அஜா சோ சகே جس کے پاس ایمان نہیں ہے اور جس کے پاس عمل صالح نہیں ہے چاہے وہ کے کے اعتبار سے سے بیٹا ہو لیکن اصل میں میں انسان کے اپنے گھر والوں میں سے نہیں ہے جس کے پاس ایمان عمل صالح சால وہ اصل ہمارے خاندان کا کا ہے ہے ہماری برادری کا ہے. رسول پاک صلی اللہ علیہ وسلم نے اسی بنیاد پر امت امت بنائی تھی حضرت سے, حضرت سے, حضرت بلال حبشہ سے سے سے سے سلمان فارس روم مختلف زبانوں قوموں علاقوں طبقات سے مل کر ரம்மீன் صلی اللہ பனாயி பலால அப்பஷ் சலமான் ஃபாரசு சேவ ரூம சேத்திஃபான் கமோ இலக்கை மில்க்கி ஈமான் அமல் சால வீரமை யக்கீன மேலான பெரியார்களே சகோதர்களே ஆக யாரிடத்துல ஈமானும் ஆமாலும் இருக்குமோ அவர்களே அல்லாஹூ சுபானகூத்தால பாதுகாப்பான் ஆனால் இந்திய காலத்துல எல்ல சிலர்களும் சொல்லாங்க ஆயுதங்கள் தேவை பலம் தேவை சக்தி தேவை அவர்களை நாங்கள் எதிர்க்கிறது அவர்களோட நாங்க மோதுறது எங்களுக்கு வெறும் ஈமான் அமலை வச்சு என்ன செய்யலாம் ஆனால் கடந்த காலங்களுடைய நபிமார்களுடைய சரித்திரங்களை நாங்கள் பார்த்தோம்டா வெளிரங்கமான வஸ்துக்கள் பொருட்கள் எதுவுமே இருக்கல்ல அவர்கள்ட்ட முழுக்க முழுக்க ஈமானும் அமல்களும் அமல்களும் இருந்தது அதன் மூலம் அவர்களுக்கு அல்லா வெற்றிய கொடுத்தான் பொதுவா உலகத்துல நாங்க பார்க்கலாம் வெளிரங்க இருக்குதோ ஆரம்பத்தில் அவர்கள் வெற்றி பெறுவதை போன்று பாடுவாங்க குதிப்பாங்க வெளிரங்கத்தில் அவர்கள் தொண்டும் அவர்களுக்கு அவர்களுடைய முடிவை அல்லா வெற்றியாக ஆக்கி வைப்பான் இதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் அவர்களுடைய சரித்திரம் இன்று ஓதப்பட்டு அதனை விரிவாக சொல்லக்கூடிய நேரம் இல்லேஹி அவர்கள் தொள்ளாயிரத்தி அவர்களை கொண்டு வருது மற்ற எல்லாரும் அவர்களை மறுத்தாங்க நிராகரித்தாங்க கொண்டு ஈமான் கொண்டவர்களुடன் இருக்கறாங்க அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல அவனுடைய உத்தரவு என்ன நீங்க ஒரு கப்பலே செய்யுங்க ஹதரத்துஹ আলাইஹி ஸலவாத்து வஸ்ஸலாம் பேrangle கப்பல் தரையில இப்போ அந்த மக்கள் கேலி செய்றாங்க இது என்ன அறிவுக்கு படுதில்ல கப்பல் தண்ணியில தான் செய்யணும் இவர் என்ன தரையில மண்ணை செஞ்சிருக்காரு ஹதரத்துஹ আলাইஹி ஸலவாத்து வஸ்ஸலாம் சொல்வாங்க இன் தஸ்ஹரோ மின்னா ஃபின்னா நஸ்ஹரோ மின்க்கும் கம தஸ்ஹரோன் இந்தக்கி நீங்க 얘ங்களே கேலி பண்றீங்களா ஒரு இவர்கள் நீ உதவி செய்வாயாக சொல்றாங்க உறுதியாக இருந்துவிட்டோம் ஓடவிட்டோம் இரண்டு நீர்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய வெள்ள வர ஆரம்பித்து விடுகின்றது அவர்களும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த விரல்வி என்னை பாதுகாக்கக்கூடிய பெரிய ஒரு மலை இருக்குது அந்த மலையில நான் ஏறிக்கொள்வேன் உங்களோட ஏறமாட்டேன் என்று சொல்லி நூலே அவர் அதில் இருந்து அவர்களுடைய மீதான பெரியார்களே சகோதரர்களே அவர்கள் அந்த மக்கள் மூழ்கடிக்கப்பட்டதற்கு பின்னால இவர்களை அல்லா பாதுகாக்கிறான் அவர்களை கொண்டு அமல் செய்தார்களோ அவர்கள் தான் உங்களுடைய குடும்பத்தார்கள் அவர்கள் தான் உங்களுடைய தவிர قوم بثله إلا إنه عمل غير صالح அவர் செஞ்ச அமல் அது நல்ல அமல் அல்ல அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள அதனால் குடும்பத்தில் சேர முடியாது அவர்களை கொண்டு யாருமான் அந்த கப்பலிலே ஏற்றி அல்லாஹு அவர்களை பாதுகாத்தான் பல பிரிவினர்கள் பல கோத்திரங்களில் இருந்து அவர்களை ஒரு உம்மத்தாக ஆக்கி அல்லாஹ் பாதுகாத்தான் எப்படி நபி அலஹி வல்லாம் அவர்களும் மார்க்கத்தை கொண்டு கருதப்பட்ட உறுதியாக இருந்த எதை ஈமானும் உத்த பாது இந்த முன்னால் வைக்க முடியாது அவ்வளவு பெரிய ஒரு ஆயுதம் தான் உதவியையும் பெற்றுக் கொண்டார் ஆக்திசரி தாலியா அம்மாதே ஆஜ தராவீமே படும கோம ஆபக்கு தரேகி தாக்கவாலே கத்தே மன அஷ் துவா ஹஜர்த்து அல்ல துமசி தாக்கவா அல்ல கு மானோ நானே قوم صالح அல்ல தா தேன் ஆதிக்க சன்தீமான் அமல் அனுக்கோ நாகாம மதியி தஜாரி மண்டியோக உம்ஜா ரே வலியலீான் அன் அராமீத வீ அஃபுமீதோ நாகத் கமி மத்தோ முறை துமபி ஆஜா கர ஹெய் யா கௌ மில யஜரி கம் ஷா யுசிபுமலா அசா மனு ஓ கௌ மஹூன் ஓ கௌ மசால வோமீத கிணி ஷஃக்கச சேயா ரே அரி கோம் கோமீ ஹெம நூ கோம ஆக்க قوم قوم صالح بھی بھی بھی دور نہیں گزری اللہ نے ان کو اپنے کیسے کیسے عذابوں سے ہلاک کیا تم اب بھی ہماری مان لو وہ یہ یہ کہنے لگے کہ کہ ہمارے ہمارے مال میں ہمارے معاملات میں میں معاملات کیوں دخل دیتے ہیں آج مسلمان کے ذہن میں بھی یہ کہ دین کا تعلق مسجد کی چار دیواری تک ہے بس ہم ہم ہم نماز پڑھیں مسجد سے نکلیں اب مالی معاملات بازار مندی, دفتر اس اس میں میں میں جیسے جیسے چاہیں چاہیں کریں کریں شعیب علیہ السلام کے قوم کہہ رہی تھی ہم اپنے مال میں جیسے چاہیں تصرف کریں. آپ اس میں کیوں دخل دیتے ہیں شعیب علیہ السلام سمجھا رہے دین کا تعلق زندگی کے سارے شعبوں سے ہے عبادات سے بھی ہے معاملات سے بھی ہے معاشرت سے بھی ہے اخلاق سے بھی ہے دین دار بننے کا معنی کہ ہم دین کے رنگ میں رنگ جائیں دین زندگی کے ہر شعبے میں داخل ہو معاملات کے متعلق علماء سے پوچھ پوچھ کر چلیں اپنی تجارت کو اپنے کاروبار کو علماء پر پیش کریں کیا حلال ہے کیا حرام ہے بقیت اللہ خیر لكم ان کنتم مؤمنین حلال طریقے سے ملے ஜோே மிலே அல்லா தாம சீர்மா ஆஃபர் தா அஹ் அதோட இன்று ஓதப்பட்ட அந்த சூறாவூல ஆதிவாசிகளை பற்றி அவர்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்திருந்தான் அவங்களே கேட்பாங்க யாரு சக்தி வாய்ந்தவர்கள் யாரு சலாத்து அவர்களை அவர்களை மீது அல்லா அனுப்பி வைத்தான் இருந்தாலும் அந்த ஆதுவாசிகள் சலாத்து சலாம் அவர்களுடைய பேச்சை கேட்கல அவர்களை ஏற்றுக்கொள்ளல்ல அவர்களையும் அல்லா மிக மோசமான முறையில் அளித்தான் பின்னால சமூதுவாசிகளுக்கு மதியம் அவர்கள் தொழில ஈடுபட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டுமார்களும் அவர்களுக்கு வந்து சொன்னாங்க நீங்க நம்பிக்கொண்டிருக்காதீங்களுக்கு என்னென்ன முன்னால இருக்குது அதனால நீங்க எங்களுக்கு மாறிடுங்களு வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் இவைகள் அனைத்திற்கும் நபி அவர்கள் அந்த முறைப்படி நாங்கள் செய்யணும் உலமாக்கல் அடிக்கடி நாங்கள் இப்படி இந்த தொழில் நடக்குது வியாபாரம் வரும் அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் Subhanaw bikrabbil al. So more lectures visit slhub.com